வணக்கம் நண்பர்களே நற்றினை நேரி பாட்டு கதை சொல்லும் நீதி பகுதி இருநூற்றி ஐம்பத்தி நான்கை வழங்குவத சென்னை அரவிந்த் ஐயா உங்களை என்ன சொல்ல வர நீ வாழ்த்து மட்டுமாரியே உங்களுக்கும் மிகப்பெரிய அகம்பாவும் ஆணவம் மாமா ஒவ்வொரு பாட்டுல இவர்தான் சஸ்பென்ஸ் விடுவாராம் அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதா இவர்தான் உடைப்பாரா அடுத்த பாட்டுல வந்து எப்படி நானே கண்டுபிடிச்சிட்டேனே ஒன்ற வருஷமா கேட்டு அதா முடியாதாசிக்லா ஹாக்வார்ட்ஸ்ல என்ன வெளியில இருந்து ஹாக்வார்ட்ஸ் யாராலையும் ஆப்ரேட் ஆகி உள்ள வர முடியாது உள்ள ஆகவற்றுலேருந்து வெளியே யாரும் டிசாப்ரேட் ஆகி மறையவும் முடியாது டம்புன்ற காலத்தில் வாழ்ட ஆட்கள் யாரும் அப்படி உள்ள நினைஞ்சு மாணவர்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் அப்படி ஒரு பாதுகாப்பு அரண்களை உருவாக்கி வச்சிருந்தாரு வாழ்டமோட் காலத்துல ஹாரி பாட்டோட ஆளுங்க யாரும் உள்ள வந்து எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாதுன்னு அவன் அப்படி ஆளுங்களை வச்சு அப்படி மந்திர சுவர்கள்லாம் எடுப்பி எழுப்பி வச்சிருந்தான் ஸோ எப்பயுமே அது சாத்தியம் இல்லைன்னு தெரியும்ல தப்பிக்க பாப்போம் பாப்போம் இப்படிப்பட்ட அப்படியெல்லாம் செய்யறது நியாயம் இல்ல நம்ம முடிஞ்ச வரைக்கும் திருந்தவே வாய்ப்பு இல்லாம உலகத்துக்கு மாபெரும் தீமையை உருவாக்கக்கூடிய தீய சக்திகளை தான் நம்ம அளிக்கணுமே தவிர திருந்ததற்கு சிறிதும் வாய்ப்பு இல்ல கொஞ்ச 1% ஒரு பர்சன்ட் அப்படிப்பட்ட மனிதர்களை எப்படியாவது திருத்ததா முயற்சி பண்ணும் அதைதான் ஹாரி கடைசி வரைக்கும் செய்வான் டபுள் கடைசி வரைக்கும் மேல்ஃபாய்க்கு அதான் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு மேல்ஃபாய்க்கு ஹேரி கடைசி வரைக்கும் உதவி பண்ண முயற்சி பண்ணுவான் அதனால அவனுக்கே அவனே அறியாம அவனே எதிர்பார்க்காத சமயத்துல ஹாரிக்கு அது ஒரு மாபெரும் உதவி அவனுக்கு வந்து சேரும் இன்னைக்குமே வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சதா சரி நீ ஒரு சிறு நன்மை செஞ்சா கூட கடைசி செகண்ட்ல செஞ்சால் கூட மனம் திருந்தி செஞ்சா கூட நீ திருந்தி மேலே வர்றதுக்கு கடவுள் என்றைக்குமே வாய்ப்பு அழிச்சுட்டே இருப்பார் கடவுள் நீ நம்பல்னாலும் இயற்கை உனக்கு வாய்ப்பு நீ கடைசி செகண்ட்ல திருடி கொஞ்சமா அது நல்ல கூட ஓ மனசுக்கு ஒரு சமாதானம் வரும் அதை நீ உணர்வை இன்னைக்குதான் நம்மளோட மாபெரும் ரஷ்ய எழுத்தாளர் டஸ்டவஸ்கியோட எழுத்துக்களை பத்தி நான் ஒரு லெக்சர் கேட்டிருந்தேன் அதில் சொன்னாங்களாம் அதில் ஒரு சின்ன கதை கேட்டேன் ஒரு அம்மா ஒரு ஏழ அம்மா கடைசியா செத்து போகும்போது தான் வாழ்க்கையில பணம் இல்லாதனால என்னவோ தன்னால எந்த உதவியுமே செய்ய முடியாம போச்சான் அப்ப சொர்க்கல இந்த தேவத சொல்லிச்சான் நீ எப்பயோ வாழ்க்கையில ஒரு காலத்துல ஒரு சின்ன வெங்காயத்தை ஒருத்தவங்களுக்கு கொடுத்து உதவி இருக்க அதன் உதவியால நீ சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு மற்ற தேவதைகள்லாம் எதிர்ப்பு சரி தெரிவிச்சாங்களாம் அதனால அந்த அம்மாவை நிரகத்தை கணிச்சு விட்டுட்டு தேவதாயத்தை நிரகத்து தொங்க விடுறேன் போது ஐயோ நமது செயலியேன்னு புறாமப்பட்டாங்களாம் அப்ப இந்த அம்மா சொல்லிச்சான் ஏன் காலை பிடிச்சுக்கோங்க நான் அந்த வெங்காயத்தை பிடிச்சு மேல போகும் நீங்க என்ன பிடிச்சு மேல வந்துடுங்கன்னு அந்த லெவல்ல நீ கடைசி செகண்ட் வரைக்கும் எந்த சூழ்நிலை இல்லையோ யாருக்காவது பக்கத்துல உன்னால் ஒரு சிறு உ சிறு செய்ய முடியுமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கான சந்தர்ப்பத்தை நீ தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படி மட்டும் நீ உதவிகளை செய்ய ஆரம்பிச்சேன்னா நீ வாழ்க்கையில் நீ சொர்க்கத்தாரையறிய ஒரு நட நரகத்தடைவெறிய உன்னோட மனசாட்சிக்கு நீ நிம்மதியா நல்லவளா இருப்ப உனக்கு நீ நிம்மதியா இருப்ப தெரியா சரியா என்னைக்குமே பள்ளியில நீ எப்படிதான் இவன் பள்ளிக்கூட வாழ்க்கையிலேருந்து இது நீ ஆரம்பிச்சிரு எப்போ வேணாலும் யாருக்குனாலும் முடிஞ்சளவுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கணும் அதுதான் வாழ்க்கையில நீ நிம்மதியா இருக்கிறதுக்கான ஒரே வழி அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ சரி சரி மாமா கண்டிப்பா செய்யற சொல்லுங்க முயற்சியில அவங்களான அவனால அவங்கள கொலை பண்ண முடியலன்ற கோபத்துல ஏதோ ஒரு மிக மோசமான மந்திரத்தை சொல்லிட்டான் அதுல இருந்து பின்னாடில இருந்து பயங்கரமா நெருப்பு சூழ்ந்து வருது என்ன சாக்கடை நான் உருவாக்கன சூடு சூப்பரா இருக்க அப்படியே செத்து தலை அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறான் மேல்பாயும் ஓடுறான் ஓடுறா பாத்தா மேல்பாயில கொஞ்சத்துல ஓட முடியல என்ன அவன் கூட இருந்த காயில் அப்படியே புகையில இரும்பி மயக்கம் போட்டு விழுந்துட்டான் ஓடோ ஓட அப்படியே மேல்ஃபா எழுக்க மேய்ச்சி பண்ணாலும் இன்னொரு பக்கம் கிராப் அங்க ரெண்டு பேரையும் சுத்தமா கண்டுக்காம பயங்கர வேகமா ஓடுறான் ஆனா அவனையும் மீறி நெருப்பு அவனுக்கும் முன்னாடி போய் சூழ்ந்து நிக்குது அந்த நெருப்ப அப்படியே அதுக்கு உயிர் வந்த மாதிரி சின்ன சின்ன நெருப்பக்கக்கும் பாம்புகளாகவும் டிராகன்களாகவும் மாறி அவங்களை சூழ்ந்து வருது எப்பறம் தப்பிக்கு போறோம் சொல்றான் ஹாரிக்கு என்ன பண்றேன்னே புரியல எப்பயுமே சமஜோ சமயோஜித புக்தி உள்ள ஹேரிக்கு அந்த பக்கம் இது ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட் ஆச்சே இங்க வந்தவங்க தங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் வச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும்போது அந்த பொருள் இருக்கும் நான் குட்டிச்சில் கிரௌண்ட்ல பறக்கிறது யூஸ் பண்ணுவேன் அந்த ப்ரூம்ஸ்டிக் கண்டிப்பா இருக்கும்னு சைட்ல ஒரு கபோர்டில் டக்குன்னு கை விட்டு பாக்குறேன் ரெண்டு ப்ரூம்ஸ்டிக் இருக்கு ஏ நீ ஒண்ணு எடுத்துக்கோ ரான் ஹர்மியானி நீங்க ஏறிக்கோங்க நான் இன்னொன்னு ஏறேன் சொல்லிட்டு ரான் ஹர்மியானின்னு ஹெர்மியானி நோக்கி ப்ரூம் ஸ்டிக் தூக்கி போடுறான் இவன் ரூம் ஸ்டிக் ஏறி மேல ஏறான் கரெக்டா ஒரு பாம்பு அவங்களை பிடிக்கிறதா பாஞ்சி நெருப்ப கத்திட்டு வந்தது இவங்க மேல ஏறிட்டாங்க மேல பறக்குறாங்க எக்ஸிட் ஓர் எப்பட கண்டுபிடிக்கிறது எப்படி நம்ம தவிக்க போறோம் அதோட எக்ஸிட் வரையும் கண்டுபிடிக்கணும் அதை விட மனசுல பல விஷயங்கள் மனசுல ஓடிட்டே இருக்கு வந்த வேலை இருக்கு அதை எப்படி முடிக்கிறது அப்படியே கீழ பாத்துட்டே பறக்குறான் மேல ஐயோ காப்பாத்தங்க அப்படின்னு ஒரு தீன ஈன குரல் கீழே கேக்குது அந்த குரல் கேக்குற திசையை நோக்கி ஹேரி தன்னோட ப்ளூம் ஸ்டிக்கை தாழ்த்தறான் பத்திக்குற என்ன பண்ற நீ சேர்ற வேலைனா நம்ம எல்லாரும் செத்து போயிரும்ல ஏழு நாள் ஏதாவது ஆச்சு ஒண்ணு கொலை பண்ணி போட்டுறோம்டா அப்படின்னு மேல்ஃபாய் கத்துறான் ராணும் கத்துறான் மேல்பாய் கீழ இருந்து காப்பாத்துல உனக்கு போட்டுறான் அப்படின்னு வீரமா பேசுறான் மேல்பாய் என்னடா இந்த ரனகலத்திலேயே உனக்கு வீரம் கேக்குது அப்படின்னு ஹாரி சிரிச்சுக்கிட்டே கையை கொடுக்கிறான் கீழ மேல்பாயை தூக்க ட்ரை பண்ணும் போதான் யாரிக்கு தெரியுது இது அசாத்தியமான விஷயம் ஏன்னா அவன் கூட கிராப் இருக்கிறான் காயில் இருக்கிறான் கிராப் அடிச்ச தீல அங்க இருந்து காணாம போயிட்டான் கிராப் அவனுடைய காப்பாத்துறது அப்படின்னு யாரி யோசிக்கும் அது இயலாத காரியம் தெரியுது காயிலும் மேல்ஃபாய் கையை விட்டு நழுவி போறான் ஐயோ காயில் காயில் காயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹர்மியானி கீழே பாஞ்சு காயில பிடிச்சு தூக்கி தன்னோட ப்ரூம்ஸ்டிக்ல ரானுக்கு பின்னாடி உட்கார்க்கிறா ஹேரி மேல்ஃபாயை தூக்கி உட்கார் நம்ம தப்பலாம் காலப்படாத சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம் எக்ஸிட் நோக்கி போன மேல்ஃபாய் ஹாரியை தள்ளிட்டே இருக்கிறான் அப்படியே ரான் மேல்பாயை முறைச்சிட்டே இருக்கிறான் மேல்ஃபாயோட ஹேரி வெளியே பறக்குறான் தீ எல்லாத்தையும் அந்த ரூமே கிட்டத்தட்ட உருக்கிக்கிட்டு இருக்கு தன்னால எரிக்கப்படப்பட்ட பொருட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வேற ஒரு பறந்து பறந்து போய் தீல வேற வேற பக்கத்துல உழுந்து விழுந்து எரியுது ஒரு பொருள் பறக்குறத பாக்குறான் அதை நோக்கி வேகமா குட்டிச்சில் எப்படி கடைசியில ஸ்னிச்ச பிடிக்கிறதுக்காக தாவமானோ அதே மாதிரி ரூம்ஸ்டிக்க அந்த பறக்குற பொருளை நோக்கி வேகமா கீழ் பக்கமா டை வெடிக்கிறான் என்னதான் கத்துறான் ஹாரி ஒண்ணு கேட்கல மேல கையை வேகமா கீழ் நோக்கி நீட்டி அந்த பறந்துட்டு இருந்த அந்த கிரவுனை பிடிக்கலான் ரேவன் கிளோட அந்த தொலைந்து போன டயட்டம் அவன் கையில அகப்பட்டது தீயால தூக்கி எறியப்பட்ட டயட்டம் கை பயங்கரமா சுடுது தீயால எரிக்கப்பட்ட அந்த டயட்டம் பாதியை எரிஞ்ச டயட்டம் அந்த கிரவுன் அவன் கையில அப்படியே சுடுது அப்படியே ப்ளூம்ஸ்டிக்கை பிடிச்சுக்கிட்டு திரும்பவும் மேல ஏற்றுறான் அவன் டயட்டமை பிடிச்சதுனால கோவமடைந்த ஒரு பாம்பு அந்த ப்ளூம்ஸ்டிக்கை பிடிக்கிறதுக்கா வேகமா பாஞ்சது ஹாரியோட காலை லேசா அந்த பாம்பு கக்குன தீ பட்டு அவன் கால லேசா காயம் ஏற்பட்டாலும் அந்த பூம்ஸ்டிக் வச்சு வேகமாறந்து போறான் இவங்க டயட் அம்ம நேரத்துல ஹர்மியானி ராணுவம் வெளியே பறந்து போயிட்டாங்க எங்க இருக்க கதவு ஹாரி வேகமா போயிட்டு இருக்கும்போது கடைசி செகண்ட்ல அந்த கதவு ஒரு பக்கமா தெரியுது ரூம் விட்டு வெளியே போற இடம் அதுல வேகமா போய் ஹாரி டக்குன்னு வெளியே போயிட்ட அந்த கதவு இருந்த இடைவெளியை நோக்கி தன்னோட ப்ளூம்ஸ்டிக்கை செலுத்த அது வேகமா பறந்து போய் எதுக்கு இருக்கிற சுவர்ல போய் பண்ணும் மோதி கீழே விழுந்துட்டாங்க ஹேரி திடீர்னு ஹேரியும் மேல்பாயும் ஃப்ரெஷ் ஏரை சுவாசிக்கிறாங்க மேல்பாய் கீழே விழுந்த வகத்துல காயிலும் கீழே விழுந்த உடனே மேல்பாயோட ஃப்ரெண்ட் அவனும் மைக்கும் தெண்ட மறைஞ்சிருச்சு அந்த டோரும் காணாம போயிடுச்சு திரும்பவும் வாழ மூணுதட சுத்துனாதான் அது துறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு நேரம் இல்ல ஏற்கனவே ஹாக்வர்ட்ஸ் கர்சல் அவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி இருந்ததோட இப்ப நிலம் இன்னும் மோசமா இருக்கு அவங்க இருக்க ரொம்ப மோசம் ஆடிட்டு இருக்கு எப்ப இடிஞ்சு விடும் போல கிராபி இறந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராணு சொல்றான் அவன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல உள்ள அவன் தீக்குள் உழுந்து நம்ம கண்ணு மேடதான் போதுதான் காணாம போனான் பைத்தேக்காரன் பைத்தேக்காரன் ஏன் அதை உருவாக்கணான்னு தெரியல உருவாக்கணும் அவனாலே கட்டுப்படுத்த முடியவாரு அப்படின்னு அருமையானி சொல்றான் ஆமா ஹரி கையில என்னது அப்படின்னு ஹாரி கேக்குற அருமையானி கேட்டதுன்னு தான் ஹாரி பாக்குறான் இதே கடைசி செகண்ட்ல கைப்பற்று நுளைந்து போன கிரீடம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருந்தேன் அந்த கிரீடம் கிட்டத்தட்ட எரிஞ்சு பயங்கர சூடா இருக்கு சிறு சிறு எழுத்துக்களால பொறிக்கப்பட்ட அந்த லெட்டர்ஸ் அவனுக்கு தெரியுது விட் பியாண்ட் மெஷர் இஸ் திராம் மேன்ஸ் கிரேட்டஸ்ட் எல்லையற்ற அறிவே மனிதனின் மாபெரும் புத்தையல் நான் படிச்சுட்டு தான் கைக்குள்ள அந்த கிரவுன் நாலஞ்சு பீஸா ஒட்டஞ்சு விழுந்துருச்சு நீ தூரத்துல இருந்து யாரோ கத்துற மாதிரி இருந்தாலும் அது இந்த கிரீடத்துக்குள்ள இருந்து தான் வெளிப்பண்ணதா வந்ததா ஹேரிக்கு தெள்ள தெரியவா தெரியுது இதுமே விஷயம் நான் எந்த சக்தியுமே யூஸ் பண்ண எப்படி இதுக்குள்ள இந்த துண்டாத்தமா அழிஞ்சுது அதுல மிக மோசமான உபாயம் இது நம்ம கிரைஃபண்டோட வீர வாழ யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம ஒரு பாம்போட பல்ல யூஸ் பண்ணிருக்கோம் அந்த நம்மளோட பிரகஸ்பதிகள் அந்த சகோதர சகோதரிகள் தான் சொல்லி கொடுத்திருப்பாங்க பைத்தியக்கார அந்த ஃபீல் ஃபயர் எப்படி அடக்கணும்னு அதையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க எப்படி கட்டுப்படுத்தணும்னு அதை அண்ணன் கேட்டிருக்க மாட்டாரு அடுத்தவங்களுக்கு எப்படி ஆப்பு வைக்கணும்ன்றத மட்டும் தெள்ளத்துலயோவா கத்துப்பாங்களே பாவம் செத்துட்டா பயங்கரமா சுத்தி பயங்கரமா திடீர்னு சத்தம் வருது ஹே சண்டை போறவங்களும் நம்ம கிட்டே சண்டை போறாங்க போல என்னன்னு பாப்போம் நேரி அறமையான ராணுலாம் போறாங்க மேல்பாய் ஒரு பக்கம் ராயில சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு பக்கம் போறான் பார்த்தா பெர்சி எல்லாரும் சேர்ந்து பயஸ் விக்னேசான் ஏற்கனவே பாதாள சொல்லிட்டு இருக்கேன் சண்டை போடாங்க நான் என்ன காமெடிடா இந்த ரனகாலத்துலயும் உனக்கு கிளு கிளுப்பா காமெடி கேக்குதா அப்படின்னு ஃப்ரெட் சொல்லிட்டே இருக்கிறான் ஃப்ரெட் கூட சந்தப்பட்டிருந்த டெட் ஹீட்டரும் ஹெர்மியானியோட மந்திரத்தனை தாக்கப்பட்டு கீழே விழுந்துட்டான் பாத்தியா எல்லாரையும் தோக்கடிச்சிட்டோம் இருந்தாலும் நீ ரிசைன் பண்ணது மினிஸ்ட்ரி தலைவரா ஆகணும்னு இவரு ரிசைன் பண்ணுவோரோ அவங்க சிரிச்சுட்டே இருக்கும்போதே ஹாரிக்கு திடீர்னு என்ன நடந்துன்னே தெரியல அவன் கீழே இந்த தர அப்படியே திடீர்னு காணாம போயிருச்சு கத்துக்கிட்டே கீழே போய் கீழே விடுறாங்க பாத்தா அவங்க திடீர்னு ஒரு இடிபாடுகளுக்குள்ள சிக்கிட்டு தெரியுது அவங்க இருந்த ஆகுவர்ஸோட அந்த பக்கமே இடிஞ்சு விழுந்ததா ஹாரிக்கு அப்பதான் தெரியுது இது எந்த கிட்ட தீட்ட ரன் பண்ண சாப்பிடாது பில்டிங்கே கிட்டத்தட்ட ஒரு பகுதியே இடிஞ்சு விழுந்திருக்கு என்ன நடந்ததுன்னு ஓரளவு ஆள் மனசுல புதியது புரியுது இருந்தாலும் மனசை கல்லாக்கிக்கிட்டு போய் வேற வழி இல்லாம உறுதி செஞ்சுக்கணுமேனு போய் பாக்குறான் இப்பதான் டாவுக்கு கூட எல்லாம் வாழலாடு வந்து கூரை தலை மேல இடிஞ்சு விழுந்து செத்து நீமா ஃப்ரெட் அப்படியே சிரிச்ச முகத்தோடைய பெருசியை கிண்டல் பண்ண அதே பல்லிளி போட தான் மேலும் விழுந்து செத்து கிடக்கிறான் ஐயோ இன்ன எத்தனை பேர் நான் பாக்க போறேன் இந்த சண்டை நடந்துட்டு இருக்கு இன்னும் துறையாதான் ஹரியால யோசிக்கவே முடியல மேல இன்னொரு இடிபாடுகள்ல இருந்து மேல இருந்து இன்னொரு செத்து போன பணம் வந்து விழுது அது எந்த பணம்னு பாக்குறதுக்கு யாருக்கும் நேரம் இல்ல மேல இருந்து பல மிக மோசமான சிவப்பு தீ பச்சை தீம் பறந்து பறந்து வருது அர்மியானி டைம் இல்லி போட போலாம் அர்மியானி சொல்றா இல்ல இல்ல இனிமேலாய உயிர் வாழும் உயிர் வாழும் என்னோட தப்பு என் தப்புதான் தப்புதான் என்னால இவனோட பாடிக்கு எதுவும் ஆகக்கூடாது டே இது இடிபாடுகளுக்குள்ளப்பா இங்க ஒரு இடம் இருக்கு இங்க எந்த சக்தி ஓடுற முடியாது இங்க யாரும் இப்ப சண்டை போடுறதுல கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க இங்க நம்ம பாடிய பத்திரமாக்கலான்னு ஹ மந்திரக்குள்ளாந்த ஃப்ரெட்டோட பாடியை தூக்கி அங்க ஒரு மாபெரும் பொந்து உருவாக்கிற இடிபாடுகளுக்குள்ள உருவான பொந்துக்குள்ள வச்சுட்டு பசியை கூட்டிட்டு போறான் வர வர போலாம் அப்படின்னு இடிபாடுகள் இருந்து எஞ்சு வேற வழிய வெளியே வராங்க அங்க பாக்குறான் ருக்வூட் ஓடிட்டு இருக்கான் உன்னால்தாண்ட என் அண்ணன் சத்தான் என் தம்பிலா சத்தான் என் குடும்பமே ஒன்னால்தாண்டா அழியுது உன்ன விட மாட்டான் நம்ம ரெண்டு பேரோட நம்ம மூணு பேரோட முக்கியமான நோக்கம் அவங்களை கொலை பண்றது இல்ல ஆட்ட மட்டும் நிரந்தரமா நிறுத்துறதான் இப்ப இப்ப யோசிச்சு பாரு கொஞ்சமா யோசிச்சு பாரு இப்ப பாம்பு மட்டும்தான் மிச்சம் இருக்கு மிச்சம் எல்லா அழிஞ்சிருச்சு அந்த பாம்பு அழிக்கிறதும் ஒரு யூஸ் கிடையாது வா என்ன நிச்சயமா இருக்கிற உனக்கு வேலை இப்ப வாழ்ந்த மூட்டையோட மூளை கொலை போனும் அவன் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு சீக்கிரம் பாம்பு கண்டுபிடி ஹேரி அப்படியே ஷாக்ல நிக்கிறான் எப்பயுமே நம்ம மூலையை ஊட்ட சொல்லிட்டே இருப்பா இப்ப நம்ம மூலையை திறந்து அவங்கள்ள போக சொல்றாளே எப்படியெல்லாம் காலம் மாறுது சரி நம்மளோட கடமை அதுதான் இங்க நிக்கக்கூடாது இங்க எவனா வந்துட்டே இருப்பாங்க வா பக்கத்துல இந்த படிகள் படி இறங்குறாரு இருக்குல்ல அங்க போய் நிப்போம் அங்க யாரும் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளவு சீக்கிரமா அப்படின்னு ஹர்மியானி அவங்களை மறைவோம் மறைவா பக்கத்துல இருக்கிற படி ஒரு இறங்குற ஸ்டேர் கேஸ்களை கூட்டி ஒரு நாலஞ்சு படி இறங்கி நிக்கிறாங்க ஹேரியோட தழும்பு இவ்வளவு நேரம் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு வாழ்டமோட் கோமா இருக்கிறது தெரியுது அவனோட அந்த எரிச்சலுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் வாழ்டமுட்டு எங்க இருப்பான்னு தெரியும் அந்த எரிச்சலுக்கு இடம் இடம் கொடுக்குறான் வாழ்டமோட்டு எங்க இருக்கணும்னு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கன்னு நினைச்சுட்டு வாழ்டமுட்டோட மூளைக்குள்ள புகுறான் வாழ்டமோட்டு எங்க இருக்கான் ஹேரியோட சுத்தி இருக்கிற சண்டை போற சத்த எல்லாம் காணாம போயிருச்சு வாழ்ந்த சண்டை நடக்கிற இடத்துல தான் இருக்கான் ஆனா அவன் இடத்துக்கு வந்தோன்னு என்னது சண்டை போற இடம் எல்லாம் ரொம்ப தூரத்துல கேக்குது சண்டையோட சத்தம் எல்லாம் ரொம்ப சத்தம் ரொம்ப கம்மியா கேக்குது அவன் ஒரு மிக மங்களான வெளிச்சம் உள்ள ஒரு அறையில் நிக்கிறான் இந்த அறைய நான் பார்த்திருக்கேனே அந்த அறையா சுத்தி சுவர்களா இருக்கு சுத்தி சுவர்ல அவன் புந்தி வரும்போது ஒட்டப்பட்டிருந்த காகித துண்டுகள்லாம் உரிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டிருக்கு ஒரே ஒரு சென்னல் தொடர்ந்திருக்கு அது வழியா பாக்குறான் அவன் கையில அவன் வழக்கமாச்சிருக்க அந்த ஏல்டர் வாண்ட் மூத்த மந்திர கொள்ள எடுத்த அப்படியே சுழட்டிக்கிட்டே இருக்கான் அவனுக்கு ஏதோ ஒண்ணு விஷயம் திருப்தியாவே இல்லை அந்த அறை அங்க அவனால நிச்சயமா போக முடியாது என்னால உறுதியா சொல்ல முடியும் அதுல நுழையணுன்னா உலகத்திலேயே மாபெரும் புத்திசாலியான நானாத்தா இருக்கணும் வேற எவனாலும் முடியாது டம்பிள் இந்த பொம்மை நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப தூரம் என் அழிக்கிற ரேஞ்சுக்கு வந்தாலும் இந்தாலைக்குள்ள கண்டிப்பா விளைஞ்ச நார்கக்ஸ் எடுக்கவே முடியாது இருந்தாலும் அவனை விடக்கூடாது மயிலோட் மயிலோடு மயிலோடு அரை மூலையிலிருந்து குரல் கேக்குது அங்க திரும்பி பாக்குறான் லூசியஸ் மேல்ஃபாய் அப்படியே அடிப்பட்ட முகத்தோட உட்கார்ந்து இருக்கிறாரு ஏற்கனவே பேங்கோட வாழ்ட்டில அந்த ஹப்பிள் பஃபோட கப்பு திரு திருடப்படும் போது மேல்பாய் அலத்த மேல்ஃபாய் வாழ்டமோட்டோட தாக்குதலுக்கு உள்ளானான் மேல்ஃபாய் பெல்லாட்டிக்ஸ் எல்லாம் தப்பிச்சு போடும்போது வாழ்ட்டு மட்டோட சில எல்லாம் விழுந்தது மூஞ்செல்லாம் கிழிஞ்சு மயிலோடு மயிலாடு யாரும் யாராலையும் உங்க கூட சண்டை போட முடியாது எதுக்கு எதுக்கு மயிலாடு என் பையன் என் பைய என் பையன் இருக்கு ஓம் பையன் சத்து போயிட்டு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது எல்லா டீடசிய என் பக்கம் வரும் வந்து சேரும்போது எல்லா சைத்திரன் மாண மாணவர்களையும் என் பக்கம் வந்து சேரும்போது ஓம் பையன் முட்டை பெரிய இவநாட்டே உள்ளந்தான் மயிலோடு இந்த இந்த சண்டை எதுக்கும் மயிலாடு ஹேரி பாட்டர் நீங்கதான் கொலை பண்ணும்னு ரொம்ப உறுதியா இருக்கிறீங்க இந்த சந்தையில யாராவது அவங்க கட்டுப்பாட்டை மீறி ஹாரிய கொண்டுட்டாங்கன்னா போதும் போதும் கரிசனம் உன்னோட நடிப்படலாம் உன் பையனுக்கு ஏதாவது ஆவணும்னு ஆயிடுமோனு பயந்துதான் நீ சண்டையை நிறுத்த சொல்ற அப்படி போதும் இந்த சண்டை நிக்காது நான் நிச்சயமா ஜெயிப்பேன் அதுவும் இன்னொரு விஷயம் மயிலாடு நான் சொல்றேன்னே தப்ப நிக்காதீங்க அவங்க யாரு வேலையும் கூட உங்களை எடுத்து நிக்க முடியாது நீங்களே போய் பாட்ட தேனை தேட வேண்டிய அவசியமே இல்ல இந்த இரவுக்குள்ள அவனே என்னை தேடி வருவா அப்பவன் நிச்சயமா செத்து மடிவான் என் கையால எனக்கு நான் தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் அவனை யாரும் கொலை பண்ணக்கூடாதுன்னு ஆனாலும் உன் நடிப்பு நிறுத்து உன் பையனுக்கு ஆளா சண்டே நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் வாழ்டமோட்டு தோட கையில இருக்கிற மந்தரக்குள்ள பார்த்து திரும்பவும் அது மேல கான்சன்ட்ரேட் பண்றான் மந்தரக்குள்ள உருட்டி உருட்டி பாக்குறான் அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் திருப்தி இல்ல வாழ்மோட்டுக்கு எந்த விஷயம் எனக்கு ஒரு விஷயம் சரிவா வரலன்னா அத அந்த செகண்டே சரிப்படுத்தணும் லூசியஸ் உடனே போய் செவர சினேச கூட்டிட்டு வா என்ன ஏன் எதுக்கு நான் கேட்க கூடாது நட்டுக்கத்தோட தல்லாடி தல்லாடி நடந்து போறான் அங்க நாகினி அப்படின்னு வாழ்டம் மொட்கூட்டே பாம்பு இருக்கிறேன்னு தெரியுது வாழ்ட மோட்டுக்கு பின்னாடி அப்படியே காத்துல ஒரு பாதுகாப்பு கூண்டு கொள்ள அப்படியே நாகினி ஒரு மாபெரும் பாம்பு அப்படி சந்தோஷத்த சந்தோஷமா இருக்கு வேற வழியே இல்ல நம்மத செஞ்சே ஆகணும் வேற வழியே இல்ல இது நம்மளோட பாதுகாப்புக்கு தான் அப்படி என்ன செய்யப்பறான் எதுக்கு செவரஸ் நேர்ஸ் திட்டின்னு கூப்பிடுறான் தொடரும்